ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஞானதும் சாந்தரூபினும் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாநகம் நாம் சன்னியாசிகளுக்கு அதிஷ்டானம் வைக்கக்கூடியதான விஷயங்களைப் பற்றி பார்த்துன்னு வரோம் அதில் சன்னியாசிகளுக்கு என்ன விசேஷம்னா நமக்கெல்லாம் தான் மரணம்ங்கிறது உண்டு சன்னியாசிகளுக்கு மரணம் கிடையாது வாசாம்சு ஜீர்ணாணி யசா விகாயான்னு உபனிஷத்து நாம் ஒரு சட்டை போட்டுருக்கோம் அந்த சட்டை கிழிஞ்சு போயிடுத்துன்னா அந்த சட்டையை கழட்டி போட்டுட்டும் வேறு சட்டையை போட்டுக்கிறது அப்படி பழசாக போன சட்டையை கழட்டி கீழே போடுற மாதிரி சந்யாசிகள் அந்த தேகத்தை கீழே போட்டுடுறா அவளுக்கு மரண வேதனைகள் கிடையாது அப்படின்னு உபனிஷத்து சொல்றது சந்நியாசிகளுக்கு மரண வேதனாங்கிறது கிடையாது ஏன்னா மோட்ச மார்க்கத்தை நோக்கி போகக்கூடியவா சன்னியாசிகள் அவளுக்கு மரண வேதனைகள் கிடையாது அந்த சரீரத்தை விட்டுடுறாவா அவ்வளவுதான் எல்லா இடங்கள்லேயும் பிரகாசிக்கிற பிரம்மமாகத்தான் அவ அருந்துட்டுருக்கான் அப்படி அந்த அந்த சரீரத்தை கீழே போட்டுறான் அந்த சரீரத்தை நாம் அதிஷ்டானமாக வைக்கிறோம் ஏன்னா எப்படி பெருங்காய டப்பா இருக்குது பெருங்காயம் காலி ஆகிடுச்சுன்னா கூட அந்த டப்பாவில் அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும் பெருங்காயத்தினுடைய வாசனை அதுபோல சந்நியாசிகளுடைய தேகம் இருக்கே இந்த தேகத்தை வச்சுட்டு பல சாதனைகள் பண்ணினவா சன்னியாசிகள் அந்த தேகத்துக்கு சக்திகள் உண்டும் அப்படிதானே நாம் ஒரு இடத்துல போகிறோம் நமக்கு மாலையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணுறா அப்படின்னா அந்த மாலையை அங்கேயே கழட்டி கீழே போடக்கூடாது அதை பூஜிதமாக ஒரு இடத்துல மாட்டி வைக்கணும் அதுதான் நவ நமக்கு பண்ணின மரியாதைக்கு நாம் கொடுக்குற கௌரவம் மாலை போட்டு சால்வை போற்றினா மாலை சால்வை எல்லாம் கைட்டு கீழே போடக்கூடாது போட்டாது அவமரியாதையாக போய்டு அதை கௌரவமாக மரியாதையாக ஒரு இடத்துல வைக்கணும் அது போல இந்த தேகத்தை வச்சிருந்து பல உபாசனைகள் படிந்தவா சன்னியாசிகள் இந்த தேகத்துக்கு சக்திகள் உண்டு அதனால தான் அதை அதிஷ்டானமாக நாம் வச்சு அதில் பிருந்தாவனம் ஏற்படுத்தி பூஜைகள் பண்றோம் அந்த சந்நிதியில் போய் நாம் உட்கார்ந்து ஒரு தியானம் பண்றது மௌனமாக உட்கார்ந்துருக்க உட்கார்ந்துருந்தாலே நமக்கு பல மாற்றங்கள் சரீரத்தில் ஏற்படும் அதை அனுபவிக்கலாம் இன்னைக்கும் பல பேர் அனுபவிச்சுருக்கா மகாபெரிவாருடைய அதிஷ்டானத்தில் போய் பார்த்தா எத்தனை பேர் உட்காந்து எட்டாஃபில் தியான மண்டபம்னு ஏற்படுத்தியிருக்கா அங்கே போய் உட்கார்ந்தா ரொம்ப நிம்மதியாக இருக்குது ரொம்ப சாந்தமாக இருக்குது காரணம் என்னென்னா ஈஸ்வரன் சந்நிதியிலன்னு நாம் போய் உட்காரோம் ஈஸ்வரனுடைய தேகம் அங்கே அங்கே போய் உட்காரோம் அது பலனை அனுபவிக்கிறோம் அதற்காகத்தான் அவள் அதிர்ஷ்டானமாக வைக்கிறது அப்படின்னு நம்ம மகர்ஷிகள்லாம் சொல்லியிருக்கா அவளுக்கு திரும்ப சரீர உற்பத்திங்கிறது கிடையாது நமக்கு எப்படின்னா திருணிலூக்கா நியாயம்னு பேர் நாம் இந்த சரீரத்தை வச்சிருந்து வாழ்ந்து முடித்த பிறகு இந்த சரீரத்தை கீழே போடுவோம் போடும்பொழுது இன்னொரு சரீரத்தை பிடிச்சிட்டுதான் இந்த சரீரத்தை நாம் கீழே போடுறோம் அப்படின்னு கருட புராணம் சொல்றது தழப்பூச்சின்னு வயல்களில் உண்டும் வயலில் போய் பார்த்தா தழைப்பூச்சின்னு மடிஞ்சு மடிஞ்சு நகுந்து போகும் அது என்ன பண்ணும்னா இந்த தழையனுடைய நுனியில வந்து அப்படியே காத்துண்டே இருக்கும் காத்தடிக்கிற பொழுது இன்னொரு புல்லு கிடைச்ச உடனே அந்த புல்லை பிடிச்சுன்னு இந்த பழைய புல்லை விட்டுட்டு அந்த புல்லுக்கு போயிடும் அந்த புழு அது போலதான் நாம் இந்த தேகத்தை விடும்பொழுது இன்னொரு தேகத்தை பிடிச்சுண்டு இந்த தேகத்தை விடுறோம் அந்த இன்னொரு தேகம் என்ன அப்படின்னா தான் சூக்ம சரீரம் அது கட்ட விரல் அளவு தான் இருக்கும் அங்குஷ்டமாற்ற புருஷகா கட்ட விரல் அளவு இருக்கும் அந்த தேகம் அந்த தேகத்தை நாம் முழுமையாக உருவாக்குறதுதான் அந்த நித்திய விதின்னு பத்து நாளைக்கு செய்கிறோம் வாளுக்கு அது செய்யறதுனால அந்த ஜீவனுக்கு அந்த சரீரம் முழுசாக உருவாருது ஒவ்வொரு நாளைக்கும் ஆனால் சன்னியாசிகளுக்கு அப்படி கிடையாது தேக உற்பத்தி கிடையாது எல்லா சரீரமும் கீழே விழுந்துடுறது அவன் அப்படியே பிரகாசிக்கிறான் ஆத்மாவாக இன்னைக்கும் பிரகாசி சென்றிருக்கா சன்னியாசிகள் அவளுக்கு இன்னொரு தேகாந்தரம் கிடையாது அவளுக்கு அப்படின்னு சன்னியாசிகளுடைய பெருமைகள் நிறையா சொல்லியிருக்கு அதனால்தான் அவளுக்கு அதிஷ்டானம் வச்சு அங்க பூஜைகள்லாம் பண்றது அந்த அதிஷ்டானம் நாள் ஆக ஆக ஆக அந்த கீழே பூமியில உள்ள அக்னியினுடைய தேஜஸ் அந்த தேகத்துல ஏறுறது அது ஏற ஏற அதுக்கு வீரியன் ஜாஸ்தியாக ஆறுது அக்னியாகவே பிரகாசிக்கிறா அந்த சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த பூமியில உள்ள அக்னிக்கு தான் அவளுடைய தேகத்தை நாம் கொடுக்குறோம் அப்படி அந்த அந்த அதிஷ்டானம் நாள் ஆக அதுக்கு சக்தி ரொம்ப அதிகமாக ஆகும் ஒரு அதிஷ்டானம் வச்சு நூறு வருஷம் ஆச்சுன்னா அந்த அதிஷ்டானத்துக்கு ரொம்ப வீரியம் வந்துடுறது அந்த வீரியத்தை நாம் முழுமையாக அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ கும்பாபிஷேகம்லாம் கூட பண்ணுறான் அதிஷ்டானங்கள்லேயே கும்பாபிஷேகம் பண்ணி பண்ணுறத பார்க்குறோம் ஏன்னா அது ஈஸ்வரன் சந்நிதியாகவே ஆயிடுறது நூறு வருஷம் ஆச்சுன்னா அதுக்கு ரொம்ப சக்தி வந்துடுறது அந்த சன்னியாசிகளுடைய அதிஷ்டானத்தில் போய் நாம் உட்காந்து நம்முடைய மனசில் என்னென்ன சங்கல்பங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் சொன்னால் நடக்கும் நேரடியாகவே நாம் அனுபவிக்கலாம் அப்படி ஒரு ஒரு பிரதேசத்தில் ஒரு ஏரியாவில் ஒரு சன்னியாசியினுடைய அதிஷ்டானம் இருந்துருக்கும்னா அந்த பிரதேசத்தில் வாசம் பண்ணுறவா அத்தனை பேருக்கும் சுபிக்ஷம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லப்பட்டது நிறைய அதிஷ்டானங்கள் நம்ம பாரத தேசத்தில் சிலது தெரிகிறது பலது எங்கே இருக்குன்னே தெரியல கைவிடப்பட்டு போயிடுச்சு ஆனால் அதெல்லாம் ஒரு நூறு வருஷம் ஆச்சுன்னா நமக்கு தென்படும் கண்ணில் படும் இங்கெங்கே இருக்குன்னு ஏன்னா அது பேச ஆரம்பிச்சிடும் அந்த அதிஷ்டானம் ஈஸ்வர சாநித்தியம் அப்படி ஒரு ஒரு அதிஷ்டானம் இருந்ததுன்னா ஒரு நல்லவர் இருந்தா அந்த நல்லவரை அனுசரித்து அங்கே இருக்கிறவ அத்தனை பேரும் க்ஷேமஸ்தடையுவா ஒரு கதை கூட சொல்றது உண்டு என்னென்னா ஒரு காடு வழியாக பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா திடீர்னு ஹோன்னு மழை ஆரம்பம் ஆயிடுது மழை பெய்யுது அப்போ ஒருத்தர் நடந்து போயின்ட்டு இருந்தவர் பக்கத்தில் ஒரு பாழடைஞ்ச மண்டபம் அந்த மண்டபத்தில் போய் நினையாமல் இருக்கணுமேனு மண்டபத்தில் உள்ள போய் நின்றார் திரும்ப கொஞ்ச நாளை கழித்து இன்னொருத்தர் ஓடி வந்து அந்த மண்டபத்தில் ஏறினார் இன்னொருத்தர் ஓடி வந்து மண்டபத்தில் அப்படியே மண்டபத்தில் ஆள் சேர்ந்துட்டே இருந்தால் ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டார் அதுக்கு மேலே அந்த மண்டபத்தில் இடம் இல்லை அப்போது திடீர்னு ஒரு அசிரீரி கேட்டது என்னன்னா இந்த மண்டபத்தில் உள்ளவா ரொம்ப பாபம் மனிதவாக இருக்கா அவளை எடுத்துன்னு போகிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அவள் மட்டும் வெளியில் வந்துட்டா நான் அவளை எடுத்துன்னு போயிடுவேன் அவள் வெளியில் வரணும் அப்படின்னு அவர் அசிரீரி கேட்டது அப்போது இவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா யார் ரொம்ப பாபம் பண்ணியிருக்கோன்னு தெரியலையே ஒவ்வொருத்தராக போய் வெளியில் போய் நிற்போம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு முதல்ல ஒருத்தர் போய் வெளியில் நின்னார் இடி இடித்தது அவர் அவரை எடுத்துன்னு போகலை நல்ல வேலை தப்பிச்சோம்னு உள்ளே வந்துட்டார் ரெண்டாவதாக இருக்கிறவன் போனான் இடி இடித்தது அவனும் போகல நல்ல வேலைன்னு வந்துட்டான் இப்படியே ஒம்பது பேர் ஆயிடுச்சு பத்தாவதா ஒருத்தன்தான் பாக்கி அவன் இந்த ஒம்பது பேரையும் பார்த்து ஹோன்னு அழுதான் அழுது நமஸ்காரம் பண்ணினான் நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னான் ஏதோ நான் தான் கொஞ்சம் நல்ல காரியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு முதல்ல நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னை விட நீங்கள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணினவா நான் ஒருத்தந்தான் ரொம்ப பாபம் பண்ணிட்டேன் போல இருக்கு ஐயோ உங்கள் ஒம்பது பேரை நான் தரிசனம் பண்ணிட்டேன் கடைசி காலத்தில் இந்த புண்ணியமாவது என்னை காப்பாற்றட்டும் இந்த ஒம்பது பேரை பார்த்த புண்ணியம் எனக்கு கடைசியா கிடச்சதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வெளியில் நின்னான் திடீர்னு பெருசாக இடி இடித்தது என்ன ஆச்சுன்னா இந்த மண்டபத்து மேலே இடி விழுந்துடுச்சு இவன் ஒத்தனால இந்த ஒம்பது பேரும் காப்பாற்றப்பட்டிருக்காள் இவன் ஒருத்தன் வெளியில வந்தவுடனே அந்த ஒன்பது பேருமாக அடிபட்டு போயிட்டான் இவனுடைய புண்ணியம் அந்த ஒன்பது பேரை காப்பாத்திச்சு அதுபோல யாராவது ஒருத்தர் புண்ணியமனிதவா இருந்தா கூட அந்த தேசம் பூரா சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மனசுல வச்சுன்னு தான் அங்கங்க சன்னியாசிகளுடைய அதிஷ்டானங்கள்லாம் ஸ்தாபனம் பண்ணுவா அங்க தினப்படி இந்த உபனிஷத் பாராயணங்கள்லாம் பண்றது அதிஷ்டானம்னால் இதெல்லாம் கட்டாயம் நடக்கணும் அதிஷ்டானம்னா கோவில் பூஜை மாதிரின்னு நினைக்கப்படாது அதிஷ்டானம்னு இருந்தால் அங்கே உபனிஷத் பாராயணம் நடக்கணும் சங்கர பாராயணம் பண்ணணும் சூத்திர பாஷ்யம் பாஷ்யம்னு பேர் அந்த பாஷ்ய பாராயணம் பண்ணி முன்னியண்ணம்னு நைவேத்தியம் பண்ணணும் சன்னியாசிகளுக்கெல்லாம் வடை பாயசம் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணக்கூடாது भगवान ஈஸ்வரனுக்கு தான் அதைவேத்தியம் பண்ணணும் சந்யாசிகளுக்கு முன் எண்ணம்னு பாசிப்பருப்பை ஊற போட்டு அதில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி தேங்காய துருவி போட்டு அதுதான் நைவேத்தியம் பண்ணணும் ரிஷிகளுக்கு அதுதான் ஆகாரம் சன்னியாசிகளுக்கு அதுதான் ஆகாரம் முன் எண்ணம்னு பேர் அதை நைவேத்தியம் பண்ணணும் அப்படி பண்ணிட்டே வந்தா அந்த பாஷ்ய பிரஸ்தானத்திலேயே பாஷ்ய பாராயணத்தினுடைய பெருமையினாலையும் அதை நாம் பாராயணம் பண்ணுறதுடைய பெருமையினாலேயும் நமக்கு ரொம்ப மனசாந்தி ஏற்படுறது நமக்கு வைராக்கியம் சித்திக்கும் இந்த பிரிவியோடு நாம் முடிச்சுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் கண்டிப்பாக மகான்களுடைய அதிஷ்டானங்கள்லையும் ஜீவன் முக்தாளுடைய அதிஷ்டானங்கள்லையும் சந்யாசிகளுடைய அதிஷ்டானங்களையும் தரிசனம் பண்ணுறது மாத்திரத்திலேயே பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணுற மாத்திரத்திலேயே நமக்கு ஞானம் சித்திக்கிறது அப்படின்னு சொல்கிறது உபனிஷத்துகள் அப்படி நம்ம அத்தனை பேருக்கும் மகாபிரிவாளுடைய ஒரு அனுகிரகத்தினால நாம் அத்தனை பேரும் ஞானவான்களாக பிரகாசிக்கணும்னு சொல்லின்டு அடுத்த உபன்ியாசத்தில் பார்ப்போம்